அப்துல்லாஹிபின் தோழமை சிறந்தவராவார் அல்லாஹுவிடம் சிறந்தவராவார் என்று நபிசல்லு அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் திருமிதி ஒன்று ஒன்பது நான்கு நான்கு இது ஹசன் என திருமிதிமாம் கூறுகிறார்கள்